அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே நாம் அடிப்படையாக சில கருத்துக்களை சிந்தித்திருக்கிறோம் முதலில் நாம் அறிவுடைமை என்கின்ற ஒரு அதிகாரத்தை தேர்ந்தெடுத்து அந்த அதிகாரத்திலே இருக்கக்கூடிய குரட்பாக்களை எல்லாம் படித்து முடிந்தவரை அதனுடைய பொருளை அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நாம் நான்கு குரட்பாக்களை படித்து அர்த்தம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஐந்தாவது குரட்பாவை படிக்க இருக்கிறோம் அதாவது அறிவு அப்படிங்கிறத இந்த இடத்துல புத்திசாலித்தனம் அப்படிங்கிற நம்முடைய சாதாரண பாஷையில் புரிஞ்சுக்கலாம் ஒரு ஒருத்தருக்கும் சுயமாக ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும் அதாவது கட்டி கொடுத்த சாதமும் சொல்லி கொடுத்த படிப்பும் எத்தனை நாளைக்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க ஆனால் நாமளும் சுயமாக சிந்தித்து அந்த கருத்தை இன்னும் வளப்படுத்தணும் அதை நடைமுறைப்படுத்தி அனுபவப்பூர்வமாக உண்மைகளை எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய சிந்திக்கிற சக்தியை நல்லா பண்படுத்தி வளர்க்குறதுக்குத்தான் நூல்களும் பெரியோர்களுடைய உபதேசங்களும் நமக்கு பயன்படுகிறது ஆனால் நமக்கு சுயமாக சிந்திக்கிற சக்தி நிறைய வேணும்னு பார்த்தோம் அப்படி சுயமாக சிந்திக்கிற சக்தி இருந்ததுன்னா அது நம்மளை பாதுகாக்கும் பகைவர்களும் நம்மளை வந்து தாக்கிட முடியாது அப்படின்னு சொன்னார் குறிப்பா இது ஒரு தலைமை பண்புக்கு அவசியம் இருக்க வேண்டிய சிறந்த பண்பு அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு தீமையான விஷயங்களை அறவே தவிர்த்து நல்ல விஷயங்களை போறதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரி அதனுடைய உட்கிடக்க என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிற சக்திக்கு தான் புத்திசாலித்தனம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவதுன்னு உபதேசம் பண்ணினார் அது மட்டுமல்ல இந்த புத்திசாலித்தனத்தோட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா நாம இன்னொரு தட்ட பேசுற போது கருத்துக்களை சுருக்கமாகவும் புரியற மாதிரியும் அழகா சொல்லணும் அதே சமயம் மற்றவங்க யாராவது கொஞ்சம் வளவளன் பேசினா கூட அவங்க என்னதான் சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கும் வேணும் இதை ஒரு பண்போட செய்யணும் அதுதான் இதுவரைக்கும் நாம் படித்த கருத்து இப்ப அஞ்சாவது குரல் என்ன சொல்லுகிறதுன்னா உலகம் தழியது ஒப்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அப்படின்னு ஒரு குரல் இப்ப அஞ்சாவது குரலை பார்க்கிறோம் உலகம் தழியது ஒப்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டா உலகம்ங்கிற சொல்லுக்கு பெரியவங்கன்னு அர்த்தம் ஆக மகான்கள் பெரியவங்களைத்தான் உலகம்னு சொல்லுவோம் அறிவுள்ள பண்புள்ள தங்களுக்கும் சமுதாயத்திற்கும் நன்மையை செய்கின்ற மக்களுக்குத்தான் உயர்ந்தவர்கள்னு பேர் ஆக அறிவுள்ள பெரியோர்கள் அவங்கள்ட்ட தழியது தழியதுன்னா அவங்கள்ட்ட போய் அவங்களோட சேர்ந்துக்கிறது தழுவுவதுன்னு ஒரு பொருள் இருக்கு அவங்களோட சேர்ந்துக்கிறது அவங்கள நண்பர்கள் ஆக்கிக் கொள்றது அவங்கள்கிட்ட உறவு வச்சுக்கிறது ஒப்பம் ஒப்பம்னா புத்திசாலித்தனம் எப்பவுமே பெரியவங்களோட ஒரு தொடர்பு வச்சு அதை காப்பாத்தணும் அதை காப்பாத்துறது அடுத்த வழியில சொல்றார் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அந்த உறவை வந்து பாதுகாக்கணும் புத்தி இன்னும் புத்திசாலித்தனம் என்னன்னு கேட்டா அப்படி தொடர்பு வைக்கிறது மாத்திரம் புத்திசாலித்தனம் இல்லை அதை மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா அவங்களுடைய ஒரு உறவு நமக்கு காலகாலத்துக்கு பயன்படும் இதைத்தான் பெரியாரை துணைக்கோடலையும் சொல்ல போற திருவள்ளுவர் ஆனால் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அறிவு நல்லா எப்பவுமே பிரகாசமாக ஒளி பொருந்தியதாக அந்த அறிவால நமக்கு ஒரு இன்பம் ஏற்படணும்னா பெரியவங்கள்ட்ட எல்லாம் கலந்து பழகணும் இன்னும் மற்றொரு இடத்துல சொல்லுவார் எப்படி அறிஞர்களோட பழக பழக என்ன ஆகும்னா உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில்னு சொல்லுவார் பெரியவங்கள்கிட்ட பழக பழக நமக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும் அந்த அதுதான் புத்திசாலித்தனம் அல்பமான ஜனங்கள்ட்ட பழக கூடாது சிற்றினம் சேரக்கூடாது பெரியவர்களுடைய துணையை நாடி இருக்க வேண்டும் அதுதான் இங்க இந்த குரல் சொல்லி இருக்கிற கருத்து மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவுனா இந்த இடத்துல நீர்பூ போல இல்லாமல் கோட்டுப்பூ போல அப்படின்னு உதாரணம் சொல்றாரு பரிமேலகூ வந்து வாழிடும் அதாவது தாமர மலர் கலம்பர விரியும் சாயங்காலம் சுருங்கிடும் இந்த கோட்டுப்பூங்கிற மாதிரி இந்த புன்னைப்பூ இதெல்லாம் வந்து மலர்ந்ததுன்னா மலர்ந்ததுதான் அப்புறம் அது சுருங்கவே சுருங்க ஒரு மலர்ச்சியோட அப்படியே இருக்கும் அது மாதிரி இருக்கணும் புத்திசாலித்தனமா ால எப்போ ஒரே மாதிரி அதாவது இன்னும் விரியணும் அர்த்தத்துல எல்லாம் எடுத்துக்கூடாது என்ன சொல்றாங்க கேட்டா இது ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க அதாவது பெரியவங்க கிட்ட ஒரு உறவை ஏற்படுத்தி அந்த அந்த உறவை அந்த புத்திசாலித்தனத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறது அறிவு அப்படின்னு பார்த்தோம் இன்னொரு அர்த்தம் என்ன அந்த மலர்களும் கூம்பலும் இல்லாத அறிவுங்கிற இன்னொரு அர்த்தம் பண்றாங்க அதாவது செல்வம் வந்த காலத்துல ரொம்ப கூத்தாடுறது ஓவரா ஆட்டம் போடுறதுன்னு சொல்றாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடாது அதே சமயம் துன்பம் வந்த காலத்துல சூண்டி போயிடக்கூடாது அதாவது செல்வம் வந்த காலத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அடைவதும் செல்வத்தை இழந்த காலத்திலே வருத்தப்படுவதும் கூடாது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தமும் இந்த குரல்ல இருக்கு இன்னொரு இடத்துல வரும் அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு பொருள் வந்த காலத்துல அதை குறிச்சு மகிழாதவர் அதை இழந்த காலத்துல வருந்துவாரா அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அது மாதிரி இங்க எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு பொருள் இருக்குன்னு பெரியவங்க விளக்கம் சொல்லி ஆக இந்த குரலை நான் திரும்ப ஒரு சொல்றேன் உலகம் தழியது ஒப்பம் மலர்தலும்பலும் இல்லது அறிவு இதுக்கு ரெண்டு பொருள் பார்த்துட்டோம் மகான்கள் பெரியோர்களிடத்தில் உறவு கொண்டு இருப்பது விவேகம் புத்திசாலித்தனம் அது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் தொடர்ந்து அந்த உறவு நீடிக்க வேண்டும் அப்படி ஒரு கருத்து பெரியோர்களை நட்பாக்கிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் ஒட்பம் அறிவுடைமை அது மட்டுமல்ல வாழ்க்கையில் செல்வமோ புகழோ வந்தால் அளவுக்கு மீறி மகிழ்வதும் அதே சமயம் செல்வத்தையோ மற்ற சிரமங்கள் ஏற்பட்டால் வருந்துவதோ இல்லாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் ஆக வாழ்க்கையினுடைய வளம் வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தில் நம்ம மேன்மை மகிழ்ச்சி அதே சமயம் வந்து ரொம்ப துன்பம் அனுபவிக்காமல் இருக்கிறது இன்ப துன்பத்தில் புத்திசாலித்தனத்தை இழக்காமல் என்றெல்லாம் இது அர்த்தம் தெரிந்து கொள்ளுகிறோம் உலகம் தழியது ஒப்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அனைவருக்கும் மனமார்ந்தேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக